பிரிபு கீதை பன்னிரெண்டாவது அத்தியாயம் சர்வமும் பிரம்ம மாத்திரம் என்றுரைக்கும் அத்தியாயம் மிகவும் மகா ரகசியமாய் இரகசியத்து மெத்தவுமே இரகசியமாய் மேபோதற்கு வெகு அரிதாயுள்ள பொருள் நிர்ணயத்தை வேதாந்த வேத்திய நாம் பரேசன் முன்னம் நிகழ்வுறவே அருள் செய்த வண்ணம் மீண்டும் நிகிளர்க்கும் ஹிதமாக நினைக்க சொல்வேன் தகுமனதின் ஒருமையுடன் இவ்வர்த்தத்தை சகல ஜடா ஜடங்களுமே பிரம்ம மாத்திரம் சதசத்தாய் காண்பவெல்லாம் பிரம்ம மாத்திரம் வெகு விதமாம்பூத்தங்கள் பிரம்ம மாத்திரம் விதம் விதமாம்புவனங்கள் பிரம்ம மாத்திரம் இகழ்வு மிகும்ரீரமெல்லாம் பிரம்ம மாத்திரம் இவை மருவும் உயிர்கள் எல்லாம் பிரம்ம மாத்திரம் பனுவும் பிரம்ம மாத்திரம் பக்தியுடன் கேட்பதும் பிரம்ம மாத்திரம் வினவும் மகா வாக்கியமும் பிரம்ம மாத்திரம் வேத்ய மா மதன் பொருளும் பிரம்ம மாத்திரம் அனியமிலா பரவுணர்வும் பிரம்ம மாத்திரம் முக்தியுமே பிரம்ம நனிமருவம் பந்தமுமே பிரம்ம மாத்திரம் நானாவாய் காண்பவெல்லாம் பிரம்ம மாத்திரம் பலவிதமாக கிரியைகளும் பிரம்ம பலன்களுமே பிரம்ம இலகு குணா குணங்களுமே பிரம்ம மாத்திரம் இகழ்வு ஸ்துதி யாவையுமே காலமெல்லாம் பிரம்ம மாத்திரம் நிறை நிறையாம் தேசமெல்லாம் சலனமுறும் தீது செய்யும் அகங்காரம் பிரம்ம மாத்திரம் இயங்கு மனம் புத்தியுமே பிரம்ம மாத்திரம் ஜாதமுரும் சித்தமுமே பிரம்ம மாத்திரம் சஞ்சலமாம் பொறிகளுமே பிரம்ம மாத்திரம் வீதளுரும் தேகமுமே பிரம்ம மாத்திரம் விசித் ஜாகிரமும் ஸ்வப்பனமும் பிரம்ம மாத்திரம் மூலமுடன் சுசுக்தியுமே பிரம்ம மாத்திரம் மூன்றின் அபிமானிகளும் பிரம்ம மாத்திரம் கோலமுறும் வியஷ்டியுமே பிரம்ம மாத்திரம் கூட்டமுறும் சமஷ்டியுமே பிரம்ம மாத்திரம் கால முதல் எப்பொருளும் பிரம்ம மாத்திரம் காண்கின்ற காட்சியெல்லாம் பிரம்ம மாத்திரம் தொந்தமறுமுமே பிரம்ம மாத்திரம் துரிய அபிமானியுமே பிரம்ம மாத்திரம் ஐந்து கோஷமுமே பிரம்ம மாத்திரம் அவையின் அபிமானிகளும் பிரம்ம மாத்திரம் வந்த சிந்தையுரும் எப்பொருளும் பிரம்ம மாற்றம் செறிந்த சராஜரங்கள் எல்லாம் இவன் அவனும் இவளவளும் பிரம்ம மாத்திரம் இது அதுவும் மற்றெதுவும் பிரம்ம மாத்திரம் நவில் புருஷர் பெண்களுமே பிரம்ம மாத்திரம் நடுவான நபும்சகரும் பிரம்ம மாத்திரம் விபித ஜகஜீவருமே பிரம்ம மாத்திரம் எவை எவைதான் எவ்விதமாய் எங்கே எங்கே இலங்கினுமே அவையாவும் பிரம்ம மாத்திரம் இருப்பதெனத் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் இல்லை எனத் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் திருக்கதெனத் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் திருஷ்யமாய் ாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சிறப்பிலதாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் அஸ்திரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் அழுத்த முறை தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் எத்திரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் இதரமெனும் தோற்றமெல்லாம் பிரம்ம மாத்திரம் ஏக்கமெனத் தொற்றுவதும் பிரம்ம மாத்திரம் இருமையெனத் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் பாகமெனத் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் பங்கரவே தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நாகமெனத் தொற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நரகமெனத் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் மூதுணர்வாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் ஆகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் தாகமெனத் தோற்றுவதும் பிரம்ம தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சோகமெனத் தோற்றுவதும் சுகமதுவாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் மூக்கமெனத் தோற்றுவதும் உணர்பொருளாய் தோற்றுவதும் நீ நானாய் தோற்றுவதும் நமதெனவே தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் மானாவமான பிரம்ம மாத்திரம் மகிழும் லாப லாபம் பிரம்ம மாத்திரம் தானாதி தர்மமுமே பிரம்ம மாத்திரம் தளர்வு தரும் பாவமுமே பிரம்ம மாத்திரம் தங்குற்ற கிரிநதிகள் பிரம்ம மாத்திரம் ஸ்தலங்களோடு தீர்த்தங்கள் பிரம்ம மாத்திரம் அங்குற்ற தேவதைகள் பிரம்ம அத்தேவர் சேவைகளும் பிரம்ம மாத்திரம் பொங்குற்றவாரதிகள் பிரம்ம மாத்திரம் தீவுகளும் பிரம்ம பங்குற்ற வனங்களெல்லாம் பிரம்ம பறவை முதற் ஜந்துக்களும் பிரம்ம மாத்திரம் முதல் தேவர்களும் பிரம்ம பிரம்மாண்ட கோட்டிகளும் பிரம்ம மாத்திரம் அரண் முதலோருலகெல்லாம் பிரம்ம அங்குள்ள பேதமெல்லாம் பிரம்ம மாத்திரம் இகமாய் உணர்வதெல்லாம் பிரம்ம மாத்திரம் பார்ப்பதும் நினைப்பதும் பிரம்ம உபாதிகளும் பிரம்ம ஜகஜீவ பரங்களெல்லாம் சத்தியச்சி சுகனமா சகல பரிபூரணமாகம்மம் நித்தியரஞ்சனமாகும் ப்ரஹம் நஷனமாகும்பம் சுத்தனாம் ஸ்வ ஜோதிவடிவாகும் பம்மரூபம் அதுவைதான் ப்ரம்மம் அகண்ட பரிபூரணமாம் பிரம்ம ரூபம் பராத் பரமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் பரமபத பொருளாகும் பிரம்ம ரூபம் நிராவரண பொருளாகும் பிரம்மரூபம் நிஷ்கிரிய பொருளாகும் பிரம்மரூபம் ஜராதி இலா பொருளாகும் பிரம்ம ரூபம் சலனமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் புராதனமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் பூரணமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் அநாதியிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் மகத்தான பொருளாகும் பிரம்ம ரூபம் சனாத்தனமாம் பொருளாகும் பிரம்மரூபம் சாஸ்வத பொருளாகும் பிரம்மரூபம் விநாசமில்லா சத்தாகும் பிரம்மரூபம் விளங்கி இடும் சித்தாகும் பிரம்மரூபம் அநாதி அகண்டேகரசமாகும் பிரம்ம ரூபம் சற்போத சுகமாம் பிரம்ம ரூபம் பிரம்ம ரூபம் தான் தானாக இருப்பதுவாம் பிரம்ம ரூபம் கல்போல செய்ாம் பிரம்ம ரூபம் களங்கமிலா கேவலமாம் பிரம்மரூபம் எப்போதும் ஒருவடிவாம் பிரம்மரூபம் ஏகபரிபூரணமாம் பிரம்மரூபம் ஞானகன வடிவாகும் பிரம்மரூபம் ஞானமிலா பரமாகும் பிரம்மரூபம் மோனமுரு நிலையாகும் பிரம்மரூபம் முக்தரும் பதமாகும் பிரம்மரூபம் ஹீனமிலா பொருளாகும் பிரம்மரூபம் எவைக்கும் விலட்சணமாகும் பிரம்மரூபம் ஹானிலா பொருளாகும் அகண்ட சிதா காஷமதாம் பிரம்மரூபம் அறிவுக்கு அறிவாகும் பிரம்மரூபம் அனைத்துக்கும் அப்பாலாம் பிரம்மரூபம் நிறைவுக்கு நிறைவாகும் பிரம்மரூபம் நிக்கிலத்து மேலாகும் குறைவற்ற விபுவாகும் பிரம்மரூபம் குணங்களில நிற்குணமாம் பிரம்மரூபம் மறுவற்ற மகிழ்வாகும் பிரம்மரூபம் மனவாக்கு கெட்டாதாம் பிரம்ம ரூபம் சத்துக்கும் சத்தாகும் பிரம்மரூபம் சகலத்தும் சாரமதாம் பிரம்மரூபம் சித்துக்கும் சித்தாகும் பிரம்மரூபம் சின்னமிலா பொருளாகும் பிரம்மரூபம் வித்துக்கும் வித்தாகும் பிரம்மரூபம் வேதாந்த வேத்தியமாம் பிரம்மரூபம் மெத்துக்கும் எங்கு மொழ பொருளாகும் பிரம்மரூபம் கேவலமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் கிளேசமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் பாவனமாம் பொருளாகும் பிரம்மரூபம் பரமார்த்த பொருளாகும் பிரம்மரூபம் தாவலிலா பொருளாகும் பிரம்மரூபம் தத்துவமாம் பொருளாகும் பிரம்மரூபம் ஓவலிலா பொருளாகும் பிரம்மரூபம் ஒன்றுமில ஒரு பொருளாம் பிரம்ம ரூபம் சத்தியமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் சங்கமிலா பொருளாகும் பிரம்மரூபம் நித்யமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் நீக்கமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் விஸ்தரமாம் பொருளாகும் பிரம்மரூபம் விசேஷமிலா பொருளாகும் பிரம்மரூபம் சுத்தமதாம் பொருளாகும் பிரம்மரூபம் ஸ்வந்திர மாம் பொருளாகும்பம்ம மத பேசியிடு தற்பதாரதே பிசியிடம் ஃபம் பதாரமதே பிசியிடம் அசிபதம் மதே அக்கண்டைக்கம் மத அகமி பதத்தினர்த்தம் ப்ரம மதே ப்ரமென்னு பதத்தி நர்த்தம் மதே அஸ்மி பதத்துனர்த்தம் ப்ம மதே அக்கண்டை பதார மத அழிவற்ற சர்ப்பா மத மகிழ்வுற்ற சித் பதார மதே பிரிமென் சுகபா மத அக்கண்டைக்கே ஜகமி பதத்தி நர்த்தம் ப்ரம மத ஜீவனும் பதத்தி அர்த்தம் பிரம்ம மதே அகண்டை கரச பதார்த்தம் பிரம்ம மதே மாய எனக் காண்பதாகும் பிரம்ம மதே அவித்ய என காண்பதாகும் எனக் காண்பதாகும் பிரம்ம மதே ஜெகத்தெனவும் காண்பதாகும் பிரம்ம மதே ஜீவனென காண்பதாகும் பிரம்ம மதே சிஷ்யனென காண்பதாமே பிரம்ம மதே அயனெனவும் காண்பதாகும் பிரம்ம மதே ஹரி எனவும் காண்பதாகும் பிரம்ம மதே ஹரன் எனவும் காண்பதாகும் பிரம்ம மதே அமரர் எனக் காண்பதாகும் பிரம்ம மதே சிருஷ்டி எனக் காண்பதாகும் பிரம்ம மதே ஸ்திதி எனவும் பிரம்மமதே நிக்கிலமோமாய் காண்பதாமே எங்கெங்கே எவ்விதமாய் கண்ட போதும் இதரமென கண்டிடும் அக்காட்சி எல்லாம் அங்கங்கே உள்ள அதிஷ்டானமான அறிவுருவாம் பிரம்மமலாதனியம் ஆகாது எங்கெங்கே அலை முதலாய் கண்ட போதும் இவை எல்லாம் ஆடியலால் அணியமாமோ அங்கங்கே காண்கின்ற காட்சி எல்லாம் அப்படியே பிரம்ம மலாதயலேயா அப்புருமா வாரதியில் தோன்றியாங்கே அடங்கி இடும் அநேக வித அலையும் அந்த அப்புருவேதலால் மத்தியத்தில் அந்நியமா யாரேனும் கண்டதுண்டோ சிற்பிரம்ம பாரதியில் தோன்றி அங்கே சிதைகின்ற ஜெகமுதலால் அலையும் வந்த சிற்பிரம்மாவதலால் மத்தியத்தில் சிறிதுமயல்லாம் நீதி காண்கின்ற தங்கிய அத்தண்ணேயா நீதி போலும் விண்ணினிட காண்கின்ற விகாரமெல்லாம் விரவிய அவு விண்ணேயாம் நீதி போலும் திண்ணிய சிப்ரம்மத்தில் காணான் ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் பிரம்ம மேயாம் வெருளுடனே தருவினடை கண்ட கள்ளன் வெரிதான தருவேயா நீதி போலும் மருளுடனே சுத்திகையில் கண்ட வெள்ளி மற்றந்த சுத்திகையா நீதி போலும் இருளுடனே ரஜ்ஜுவினில் கண்ட சர்பம் எப்போதும் ரஜுவதா நீதி போலும் பிரம்மத்தில் காண்கின்ற ஜெகஜீவாதி பேதமலாம் எப்போதும் பிரம்ம மேயாம் அந்நியமாம் அந்தந்த அதிஷ்டானமாவதே போல் தும்னுமதிஷ்டானபர கண் தோன்றிய ஆரோபம் அதாம் ஜெகஜீவாதே மன்னுமதிஷ்டான பர சித்தாந்தம் அனைத்துமீதே அன்ன சித்தாந்தம் கீதே அறிஞருடை அனுபவ சித்தாந்தம் கீதே ஆதலினால் பிரம்மல்லாதனவும் இல்லை அகிலமுமே எப்போதும் பிரம்ம மாற்றம் வாசனையால் ஜீவன் போலாய் பவகடலில் மூழ்குவதும் பிரம்ம மாற்றம் வாசனையால் ஸ்ராவணாதீ சாதனமே பழகுவதம் பிரம்ம மாற்றம் வாசனையால் பிரம்மம் பீதிய மாத்திரம் நித்தியனை மித்திகமாம் கர்மம் தன்னை நியமமுடன் செய்வதுவும் பிரம்ம அஸ்திரமாம் கர்மத்தால் அடைவாக அடைவதுவும் பிரம்ம மாத்திரம் சித்தமதன் சுத்தியோடு ஸ்ரவணத்தை செவ்வியதா செய்வதுவும் பிரம்ம மாற்றம் பக்தியுடன் சந்ததமும் தன்னை பாங்காக பழகுவதும் பிரம்ம எப்போதும் தொடர்பாக தியானம் தன்னை இடையறவே இயற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சர்போத பிரம்மத்தில் பழகா நின்ற சபிகல்பமாதியுமே பிரம்ம மாத்திரம் தற்போத சூன்யமாம் நிறுவிகல்ப சமாதிதனை சார்வதுவும் பிரம்ம மாத்திரம் கல்போல அசைவற்று பிரம்மம் ஆகி களங்க மர இருப்பதுவும் பிரம்ம மாத்திரம் மாயை முதல் உபாதியினால் நானா வென்றே மயக்கமுற மதிப்பதுவும் பிரம்ம மாத்திரம் நேயமர ஞானத்தால் பிரம்மம் ஒன்றே நிலைத்ததெனும் நிர்ணயமும் பிரம்ம மாத்திரம் ஆயதன வித்தையினால் ஜீவனான அந்நமுற தூய பர வித்யினால் பரநான் என்றே முந்தியதாம ஜனம் பிரம்ம முளைத்த அதன் செய்கையுமே பிரம்ம மாத்திரம் பந்தமரு விஜானம் பிரம்ம மாற்றம் பரமான முக்தியுமே பிரம்ம மாற்றம் துவந்தமுரு விவகாரம் பிரம்ம மாற்றம் துவைதமிழா பரமார்த்தம் பிரம்ம மாற்றம் சந்ததமும் சகலமுமே பிரம்ம மாற்றம் சம்பு பதம் சங்கை இல்லை நித்தியமாய் சித்தித்த பிரம்மம் அல்லால் நிலையாக என்றும் ஒரு பொருளும் இல்லை எத்திரமாயவை எவைதான் எங்கே எங்கே இலங்கின மத்திரமான அவை அனைத்தும் அத்வைத்த பூரணவாமழியா சத்தாய் ஆத்மாவாய் அமர்ந்த பர சிவன் தன்னானை சாற்றியது சத்தியமே சங்கை இல்லை பிரம்ம இல்லை பிரம்ம மதேனான் இல்லை பிரம்ம மதே நீ என்றும் சங்கை இல்லை பிரம்ம மதே நீ என்றும் சங்கை இல்லை பிரம்ம மதே மற்றோரும் சங்கை இல்லை பிரம்ம மதே மற்றோரும் சங்கை இல்லை பிரம்ம மதே சகலமுமாம் சங்கை இல்லை பிரம்ம மதே சகலமுமாம் சங்கை இல்லை பிரம்மமலா தனுவும் இல்லை அணுவும் இல்லை பிரம்மமலா தனுவும் இல்லை அணுவும் இல்லை சந்ததமும் பிரம்மம் தானான் சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம் பரமசிவன் உபய திரு பதந்தன் ஆணை பரமசிவன் உபய திரு பதந்தன் ஆணை உரை தரும் இவ்வர்த்தமெல்லாம் சத்தியந்தான் உரை தரும் இவ்வர்த்தமெல்லாம் சத்தி எந்தான் ஜெகஜீவ பரங்களேன புகன்றாலும் பிறருக்கு போதித்தாலும் சுகமாகக் கேட்டாலும் அதனால் என்னோர் சுத்த பரஞானத்தை விரைவில் பெற்று அகமேகம் மறந்த எல்லாம் உடனே நீங்கே ஆனந்த பூரணமாம் பிரம்மமாவார் எள்ளளவும் அயலின்றி எல்லாம் என்றும் ஏகபர பிரம்மதாயிருந்த போதும் கள்ளமுருமனதுடையோர் பரசீவத்தின் கருணையில் ஆ குற்றத்தால் வேறு வேறாய் உள்ளமதில் உணர்ந்து மகாபவதுக்கத்தை ஒருவதால் முமுட்சுவெல்லாம் எவ்விதத்தும் தள்ளவொணா பரமசிவன் கருணை பெற்றே தமது பவதுக்கத்தை தவிர்க்க பரமசிவன் கருணையினால் அகண்ட பற்றியதால் பவதுக்கம் விடுப்பதற்குங்க அரியமறையாதியினால் அந்த வந்த அதிகாரிக்கு அனுகுணமாய் அறியப்பட்ட கிரியை முதல் அனேகவிதே தூண்டு கிளத்திய அவ்ஹேது உட்கொள் சிறவணாதே உரமதுவாய் அவற்றுக்கு பிரம்ம தியானம் உத்தமமாம் அதனால் அவ்வருள் சித்திக்கும் ஆதனால் அறிவுற்று காண்பவெல்லாம் அகண்ட வரிவான பர பிரம்மம் என்றும் ஓதிய அப்பற பிரம்மம் நானே என்றும் ஒளிவரவே செய்கின்ற பிரம்ம தியானம் சாதனையால் பரமசிவன் அருளை சார்ந்து சலனமிலா அகண்டாத்ம ஜானம் பெற்று போதகன பரபிரம் தானேயி பொல்லாத பவத்துயரை போக்க வேண்டும் சதானந்த வடிவான பரேசன் முன்னம் சாலவுமே கருணையினால் அருளி செய்த உதாரமதாம் பொருளிதனை இன்றெல்லோர்க்கும் உபகாரமாக நினைக்கிங்கூரைத்தேன் இதாகினு மோரணுவும் இதில் ஐயம் இல்லை எமதீசன் எம்பியதில் ஐயம் ஏது இதாக அறிவு முனிவன் நன்னோனுக்கு நிச்சலமாம் பரம்பொருளை நிகழ்த்தினானால் சின்னமேவும் விசித்திர ஜீவரும் சிறிதிலாதெங்கும் வியாபிக்கும் பின்னமேபும் விசித்திரஜாலமும் பிரம்ம மாத்திரம் என்றுங்கு பேசுதல் துன்மன்பர் கண்மேவிய இப்பவ துன்ப யாவும் திட வேண்டிய அன்ன ஆனந்த தாண்டவ மாடனம் ஆண்டவன் தன் அகண்டஸ்வரூபமே அன்ன ஆனந்தாண்டவமாட நம் ஆண்டவந்தன் அகண்டஸ்வரூபமே நம் ஆண்டவந்தன் அகண்டஸ்வரூபமே பன்னிரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சல